ابو ஒருவருக்கு பொறுப்பை வழங்கி அவர் தன் பொறுப்பை விட்டும் பாராமுகமாக இருந்தவராக மரணித்து விட்டார் அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்று நபிசல்லாஹுலாம் அவர்கள் கூறினார்கள் ஏழு ஒன்று ஐந்து பூஜ்யம் முஸ்லிம் ஒன்று நான்கு தன் நல்ல நடவடிக்கை மூலம் தன் பொறுப்பை நிறைவேற்ற தவறியவர் சொர்க்கத்தின் வாடகையை கூட நுகரமாட்டார் என்று மற்றொரு அறிவிப்பில் உள்ளது முஸ்லிம்களின் காரியங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு தலைவர் பின்பு அவர்களுக்கு பாடுபடாமல் அவர்களுக்கு நல்லது செய்யாமல் இருந்தால் அவர் அவர்களுடன் சொர்க்கத்தில் நுழைந்திட மாட்டார் இன்று முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது